காற்றலைகளில் கவிதையோடு கலந்திருக்கிறோம் நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கவிதை பொறுமை கலங்கிய மனமே தெளிவடையும் பொறுமை அனைத்தையும் சாதிக்கும் கலங்கிய மனமே தெளிவடையும் பொறுமை அனைத்தையும் சாதிக்கும் ஒரு சப்தம் மெளனம் இருக்கை சப்தம் ஆரவாரம் இனிமையாக்குவதும் நிசப்தமாக்குவதும் உங்கள் கையில்தான் ஒரு கை சப்தம் மௌனம் இரு கை சப்தம் ஆரவாரம் இனிமையாக்குவதும் நிசப்தமாக்குவதும் உங்கள் கையில்தான் இந்த அற்புதமான வரிகளோட இணைஞ்சிருங்க இன்னும் நிறைய கவிதைகள் பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பாடல்களோடு நான் உங்கள் மகேந்திரன்